நற்றினை நேர்கள் அனைவருக்கும் பெரன்பின் வணக்கம் கூறுவது கதை சொல்லி இன்றைய கதையோடு விளையாடுவில் நான் கூறவிருக்கும் கதை வெற்றி ஒரு தடவை ஜப்பானிய ராஜா வந்து எதிரிகளை தாக்குறதுக்காக ஒரு இராணுவ படை தயார் செஞ்சார் போருக்கு தயாராகவும் ஆயிட்டாங்க எப்படியும் இந்த போரில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு அந்த போருக்கு போகிறாரு அந்த ராஜா தன்னோட படையை திரட்டிக்கிட்டு ஆனால் அந்த படையினருக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த அவங்களை எதிர்த்து வர்ற படை வந்து மிகப்பெரிய படை இதனால ராஜா தன்னோட படை வீரர்களுக்கு தைரியத்தை வரவழைக்க என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு ஜென் துறவி அவங்க நாட்டுக்கு வந்திருந்தாரு அவரை சந்திக்கிறதுக்காக போறாரு அப்போ ராஜா வந்து அந்த ஜென் துறவி கிட்ட யோசனை கேட்கிறாரு அப்போ ஜென் துறவி ராஜாவுக்கு யோசனை சொல்றாரு அது என்ன அப்படின்னா போற வழியில அவங்க குலதெய்வம் கோயிலுக்குதான் அங்க நிறுத்தி பிரார்த்தனை செஞ்சுட்டு போங்க நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி இவங்க வீரர்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறாரு போகிற வழியில் அந்த ராஜாவோட குலதெய்வம் கோயில் இருக்குது அதுக்குள்ளே போய் வீரர்கள் எல்லாம் வணங்கி முடித்து வெளியில் வராங்க வெளியில் வந்த உடனேயும் இன்றைக்கி நான் ஒரு புது விஷயத்தை கையாளலான்ட்ருக்கேன் என்ன அப்படின்னா நான் ஒரு நாணயம் கையில் வச்சுருக்கிறேன் இந்த நாணயத்தை வந்து நான் வந்து சுழற்றி விட போகிறேன் அந்த சுழற்றி விடும்பொழுது தலை விழுந்துச்சுன்னா நம்ம வெற்றி பெறுவோம் இல்லைன்னா நம்ம பொருள் தோற்றுப்போவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனேயும் நம்ம தலைவிதையே இந்த நாணயம் தீர்மானிக்க போகுது நம்ம கடவுள் முன்னாடி நின்று இந்த நாணயத்தை வந்து சுழட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சுழட்டி விட்டோன்னும் தலை விழுந்துருது தலை விழுந்தவொடனையும் எல்லாரும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது தலை விழுது தலை விழுந்தவொன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லா வீரர்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடுது யுத்தத்திற்கு போகிறாங்க விதிய ய யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா அந்த ஒரு நாணயத்தை வச்சு அந்த விதியவே மாத்தி காமிச்சாரு அந்த ராஜா பயங்கரம் வெற்றி அடைஞ்சிடறாரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட நாட்டுக்கு திரும்பி வர்றாரு திரும்பி வந்த உடனேயும் துணை சொல்றாரு ராஜா விதி ஜெயிச்சிருச்சு ராஜா அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா விதி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயமும் இருக்குது அதுல நம்மளுடைய தந்திரமும் இருக்குது இப்போ நாணயத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி நாணயத்தை கொடுக்குறாரு நாணயத்தோட ரெண்டு பக்கத்துலேயும் தலை இருக்கிறத பாக்கிறாரு நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் நம்மளால முடியும் அப்படின்னு நினச்ச முடியும் முடியாது அப்படின்னு நினச்ச முடியாது அந்த நம்பிக்கையை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் நம்பிக்கையோடு செயல்படுற எந்த காரியமும் எளிதில் வெற்றி பெறும் அது விதியைக்கே மாற்றும் வல்லமை மிகுந்தது மீண்டும் ஒரு அழகான கதையோடு விளையாடுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்